வணக்கம் நச்சினியின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக சசிமாமாவும் அப்பவும் வாடா அப்போ நல்லா இருக்கியா சசிமாமா நல்லா இருக்கா இன்னைக்கு வந்து இருக்கா ஆ வாடா வாடா கதை ரெடியாக இருக்குது ஆமாடா இனிமேல் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்குவோம்டா ஏன்னா புதன்கிழமை வந்து ஹாரி பாட்டு வந்து அந்த அரவிந்த் அண்ணன் சொல்கிறோம் இருக்கிறாங்க நல்லா சொல்லட்டும் நம்ம வந்து வியாழக்கிழமை உனக்குள்ள கதையெல்லாம் சொல்லிடுறேன் நீ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்துடும் ஆ சரிமாமா வந்துட்டேன் மாமா கதையை சொல்லுங்க மாமா சரி உனக்கு இப்போ என்ன கதைட்டா சொல்லலாம் ஏன்னா இப்போன்னு சொல்கிற கதையை சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் வித்தியாசமான கதை சொல்லுவோம்மா ஆடா எதையாச்சும் ஒரு கதையே சொல்லி விடுங்கம்மா சும்மா என்னமோ பெரிய சினிமா எடுக்க போகிற மாதிரி அந்த கதையா இந்த கதையான்னு டெவலப் பண்ணுவேன் கடைசியாக பார்த்தா கதையில் ஒன்றும் சாரம் இருக்காது இதே தான் நீங்கள் ஒவ்வொரு வாரம் பண்ணிக்கிட்டு இந்த கதை சொல்ல முடியாட்டி எதாவது தேவையில்லாத பேச பேசி அப்படியே தள்ளி விட்டுருவியே சீக்கிரம் இங்கே கதையை சொல்லுங்க நான் ஸ்கூலுக்கு போகணும் நீங்கள் என்ன கதை சொல்கிறீங்களா இப்போ சொல்லலையே அதை முதல்ல சொல்லுங்கள் டேய் கதை சொல்கிறதுக்கு தான ஒன்னே வர சொல்லியிருக்கீங்க அப்புறம் திருப்பி திருப்பிக்கிட்டு ஏன்டா அப்படி அவசரப்படுறேன் இருடா பெரிய போராட்டமா இருக்குது போதும் பழக்கமா போச்சு என்ன கதை சொல்ல முடியும் சீக்கிரம் சொல்லுங்க சரிடா உனக்கு இன்னைக்கு ஒரு பாம்பு கதை சொல்றா ஐயா பாம்பு கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க பாம்பு எந்த குதி குதிக்கிற பாம்புன்னு எல்லா பேரும் பயந்துகிட்டு ஓடு வாங்கிக்க நீ என்னடான இவ்வளவு சந்தோஷமா கேக்குற இல்ல பாமா பாம்புன்னு அதை பயப்படணும் பாம்பு கதைக்கு ஏமா பயப்படணும் இப்ப பாம்பை இடத்துக்கூட போறிய ஓ அப்படி சொல்றியா நீ ஆமா ஆமா கதை என்ன கேட்கறதுக்கு நல்லா தேக்கும் இப்ப அது பாரு இப்போ ஒரு நாலஞ்சு வரத்துல ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்க ஒரு வீட்டுல ஒரு பாம்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன ஆனா பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்துல இருக்கிறாரு ஒரு கதையை சொல்லுவார் எங்க வீட்டுல ஒரு பாம்பு வந்துச்சு அதை நாங்கள் அடித்தோம் அவ்வளோ பெருசு இருந்துச்சு ஒரு கதையை சொல்லுவார் அதை கேட்டவுடனே இன்னொருத்தர் இன்னொருத்தர் கதையை சொல்லுவார் இந்த பாம்பு மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு கதையை ஆரம்பிச்சா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க டக்குன்னு அவங்க வீட்டில் ஒரு பாம்பு கதையை சொல்லிடுவாங்க அதாவது பாம்புக்கும் மனுஷனுக்கும் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு நெருங்கிய உறவு இருக்குடா சரி மாமா அந்த கதையெல்லாம் கேட்டேன் இப்போ நீங்கள் என்ன கதை சொல்ல புரியா அதான் முதல்ல சொல்லுங்க மாவா அடைச்சாடுறான் அதாவது ஒரு கிராமம் ஒன்று இருந்துச்சுடான் அந்த கிராமத்தில் ஒரு அந்த கிராமத்துலேருந்து அடுத்த கிராமத்துக்கு போகிற வழி ஒன்று இருந்துச்சு அந்த வழியில் ஒரு பாம்பு புத்து இருந்துச்சு அந்த பாம்பு புத்தில் ஒரு பெரிய பாம்பு அது அங்கிட்டு போக வரச்சுட்டிக்கிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இதனால அந்த மக்கள்லாம் அங்கிட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு ஏன்னா அது என்ன ஒன்றுச்சு அந்த பக்கம் போகும்போது ரெண்டு மூணு பேரை கடைச்சு சேத்து போயிட்டாங்க அதனால அவங்களாம் என்னவோ பயந்துக்கிட்டு அந்த வழியில் போகாமல் அங்கிட்ட அந்த ஒரு கம்மாக்கார வழியாக சுற்றி அடுத்த ஊருக்கு போவாங்க அதனால் அவங்களுக்கு ரொம்ப நேரம் சுற்றி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரியான ஒரு இதில் போய்கிட்டு இந்த பக்கம் யாரும் போக முடியலை அதை உங்களுக்கு பெரிய இடஞ்சலாக இருந்துச்சு இதை என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு ஒரு முனிவர் ஒருத்தர் அவர் சும்மா யதார்த்தமாக அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தார் அப்போ அங்கே இருந்த ஜனங்கல்லாம் சொன்னாங்க ஐயா சாமி அந்த பக்கம் போகாதியே அந்த பாம்பு புத்து ஒன்று இருக்குது அந்த பாம்பு வந்து போகிறவங்களை கடிச்சுப்பிடுது அதனால அங்கிட்டு போகாதியே அப்படின்னு சொல்லி அந்த சாமிக்கிட்ட சொன்னாங்க அப்போ அவர் சொன்னார் அடை என்னையா பாம்பு புத்துருந்தா அது வாட்டுக்கு இருக்கும் அது நம்மளை என்ன பண்ணுது நம்ம போய் அதுகளில் ஏதாவது சீண்டு நம்முன்னா தான் அது நம்மளை கடிக்கும் நம்ம சும்மா இருக்கிற பாம்பு ஏன் நம்மளை வந்து கடிக்க போகுது நம்ம பாட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னாரு அடை இல்லை சாமி அப்படித்தான் சாமி நாங்களும் இருந்தோம் சும்மா போன ஆடுகளை தான் கழிச்சு பிடிச்சி அது ஒரு கொள்ளாத பாம்பு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட சொன்னார் அப்போ அவர் என்ன சொன்னார் சரி அவ்வளோ தானே விடுங்க அந்த பாம்புக்கிட்ட நான் பேசுகிறேன் பேசியதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படின்னாரு என்னது பாம்பு கிட்டே பேசிருக்கலாம் ஆட என்ன சாமி நீ கழிச்சுமா கதை விட்றிய அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க சரி கொடுங்க பாப்போம் அந்த பாம்பு என்னதான் சொல்லி நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த புத்துக்கிட்ட போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உட்காந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த புத்துக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாம்புடா அப்படி நைசா வெளியில வந்து அப்படியே வந்து அவருக்கு முன்னாடி நின்று அப்படியே படம் எடுத்து அப்படின்னு நின்றுட்டு இருந்துச்சு கேட்ட மாமா கேமரா வச்சு படம் எடுத்துச்சாமா ஆமாடா போய் நிக்கான் கம்பெனியில் போய் ஒரு கேமரா வாங்கிட்டு வந்துச்சு ஏன்டா நீ சும்மா இடையில புகுந்து எதாவது குழப்பிக்கிட்டே இருக்கியா பாம்பாடா கேமரா வச்சுக்கிட்டு படம் எடுக்குது அதுக்கே அது இயற்கையிலேயே படம் எடுக்கிற சக்தி இருக்கலாம் அது பாட்டுக்கு சும்மா அப்படி எடுத்ததாலே எடுத்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு அதைத்தான் படம் எடுக்கிறதுனே சொல்கிறது அது படம் என்ன ஃபிலிம் எல்லாமே எடுத்து கழுவிக்கிட்டே இருக்குது நீ சும்மா ஈர்டா ஏதாவது இடையில புகுந்து குழப்பிக்கிட்டு இருக்காதான் என்னடா சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன மாதிரி சொல்லும்போது இவன் ஒருத்தையும் வந்து குழப்பிக்கிட்டுருவேன் அந்த பாம்பு வந்து அங்கே நின்று படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த சாமியார் என்ன பண்ணார் அந்த பாம்புக்கிட்ட கேட்டார் ஏ பாம்பே இந்த ஊர் ஜனங்கள்லாம் உன் மேலே ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க நீ வந்து இங்கிட்ட போகிறவுக்கு வர்றது எல்லாம் கடிக்கிறியான் அது வந்து அவர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதான் அதனால் நீ வந்து இனிமேல் அந்த பக்கம் போகிற யாரையும் நீ கடிக்கக்கூடாதுன்னு எனக்கு கடிக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படி இல்லைன்னா உனையை பிடிச்சி நான் வந்து இந்த பையில் ஓட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் நீ என்ன சொல்கிறேன் ஆ அப்படின்னு அந்த பாம்பு கிட்டே கேட்டார் அந்த பாம்பு வச்சு ஆகா இது எதிராக விலங்காமல் போச்சு இல்லை சாமி நான் என் குடும்பத்தோட இங்கே நான் என் குட்டி எல்லாம் இருக்குது அதை கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கேன் என்னை நீங்கள் பிடிச்சி பிடிச்சலாம் போயிடாதே நான் இவங்களெல்லாம் யாரையும் கடிக்க மாட்டேன் என்னை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு வந்து அவர்கிட்ட கெஞ்சிச்சு சரி உடனே நான் விட்டுருவேன் ஆனால் வந்து நீ இந்த மக்கள் யாரையும் நீ முன்னே கடிக்கக்கூடாது நீ பாட்டுக்கு நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு அவங்களெல்லாம் யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு அதுவும் சரின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போயிடுச்சு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் அப்படியே இந்த சாமியார் சொன்னோன்னா அந்த பாம்பு இப்படி கேட்டுக்கிடுச்சே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டு அந்த சாமியாருக்கு எல்லோரும் ரொம்ப நன்றி சொன்னாங்க அவரைஞ்ச நேரம் சரியா நீங்கள்லாம் பார்த்துக்கங்க இனிமேல் அந்த பாம்பு வந்து உங்களை எதுவும் பண்ணாது நீங்கள் வடுக்க சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் போனவர் போனதுக்கப்புறம் அந்த பாம்பு அது தெரிஞ்சிச்சு நம்ம மக்களுக்குன்னு ஒரு புத்திரைக்கு பற்றியா சும்மா இருக்க அந்த பாம்பு அடுக்கு பகலில் வந்து அங்கே தெரியும்போது இந்த பயலுக்கு என்ன ஒன்று வாங்கி அங்கே விளையாண்டுக்கு தெரியுற வயலுக்கு அந்த கல் எடுத்து அந்த பாம்பு ஒரு அடி அடி வாங்கி அது பயந்துக்கிட்டு விரும்புறன்னு ஓடி போய் அந்த புத்துக்குள்ளே உட்காந்துக்கும் அப்புறம் மறுபடியும் பார்த்து வெளியில் வரும்போது யாராச்சும் பார்த்தாங்கன்னா மறுபடியும் ஒரு கல் எடுத்து அடிச்சிருவாங்க இப்படி பார்த்தா அந்த ஜனங்கள்லாம் அந்த பாம்பை கல்லால் அடித்து அடித்து அடித்து அந்த பா கா பாம்புக்கு உடம்பெல்லாம் பெரிய காயமாக ஆகிப்போச்சு அதனால அது பயந்து பயந்து அந்த புத்துக்குள்ளே வாழ ஆரமிச்சிச்சு வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு ஒரு கொஞ்சம் நாள் கழித்து அந்த துறவி மறுபடியும் அந்த பக்கம் ஊர் பக்கம் வந்தார் அப்போ வரும்போது அந்த ஜனங்களெல்லாம் பார்த்து கேட்டார் என்ன ஜனங்களே நல்லா இருக்கியலா இப்போ அந்த பாம்பு உங்களை எதாவது கடிச்சிச்சா உண்டுச்சான்னு கேட்டார் இல்லை சாமி அதெல்லாம் எங்களை இப்போ எதுவுமே கடிக்கிறதில்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்னாடியெல்லாம் அந்த பக்கம் சுற்றி சுற்றி அடுத்த ஊருக்கு போய்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது நாங்கள் இந்த வழியாக போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் சாமி இல்லை நீங்கள் பண்ண புண்ணியது அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப எல்லோரும் வாழ்த்துனாங்க சரி சரி மக்கள்லாம் சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி அப்படின்னு அப்படியே போனார் போய் அந்த பாம்பு புத்துக்கிட்ட போய் உக்காந்து மறுபடியும் அப்படியே அது ஒவ்வொரு சொல்லிக்கிட்டு இருந்தார் பார்த்தா அந்த பாம்பு திரும்பி மாதிரி ஒடியும் அப்படியே வெளியில வந்துச்சு வந்து அவருக்கு முன்னாடி என்ன படம் எடுத்து அடிக்கிட்டு இருந்துச்சு இவருக்கு அந்த பாம்பு பார்த்த உடனே அப்படி பகீர்ணம் ஆயிப்போச்சு என்ன பாம்பே உடம்பெல்லாம் இவ்வளவு காயமா இருக்கு ஏன் என்ன ஆச்சு உனக்கு யார் உன்னை அடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்ப அந்த பாம்பு சொன்னிச்சு ஐயா நீங்க தான் சொன்னீங்க எந்த மக்கள் எல்லாம் கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதனால நான் பாட்டுக்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போய்கிட்டு வந்துட்டு தெரிஞ்சேன் ஆனால் இந்த ஜனங்க ஊரம் என்னை அடிச்சு அடிச்சு என் உடம்பெல்லாம் காயப்படுத்திவிட்டாங்க பத்தியெல்லாம் உடம்பெல்லாம் ரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு வந்து அந்த சாமிகிட்டே சொன்னிச்சு அப்போ அந்த சாமி சொன்னாரு அட முட்டாள்தனமான பாம்பே நான் வந்து உன்னையே இவங்களெல்லாம் கடிக்காத அப்படின்னு தான் சொன்னனே தவிர நீ சீராத அப்படின்னு அவன்கிட்ட சொன்னலாம் நீ ஒரு சீறு சீரி இருந்தினா இந்த ஜனங்கள்லாம் உன்னை கண்டு பயந்து தெரித்து ஓடிருப்பாங்க நீ ஏன் சீராமல் இவளை பார்த்து நீ ஏன் பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் அப்போத்தான் அந்த பாம்புக்கே புரிஞ்சிச்சு ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு அப்புறம் சொன்னார் சரி நீ வந்து இதை நீ மைண்டில் வச்சிக்க இனிமே வந்து ஒன்னை யாரும் பண்ண ஆனால் நீ அந்த மாதிரி நீ தப்பிச்சிக்கணுமே தவிர நீ அவர்களுக்கு பயந்துக்கிட்டுலாம் இருக்காத அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிட்டார் அவர் போனப்பறம் மறுபடியும் பார்த்தா அந்த மறுபடியும் இந்த ஜனங்க எப்பவும் போல வளர்க்கும் போல் அந்த கல் எடுத்து அந்த பாம்பு அடிக்க போனா பார்த்தா ஒரு சீர் சீரிச்சு உரு அந்த ஜனங்கெல்லாம் தறுக்கி அடித்து ஓடி போய் தாங்க தரிக்கே ஆக அந்த பாம்பு மறுபடியும் பழைய கதையை ஆரம்பிச்சிருச்சுடா இனிமேல் ரொம்ப உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் பயந்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதான் அந்த பாம்பு நிம்மதியா இருந்துச்சு ஆஹா இது போல நாள இதனால தெரியாம போச்சு இனிமே வந்து நம்ம இப்படித்தான் இருக்கணும்னு அதோட இயல்பு அது தனக்குன்னு என்ன பண்ணணுமோ அது தெரிஞ்ச அது மாதிரி அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கறக்கான வழியை அது தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படியே நமக்கு என்ன தெரியுது ஆமா உனக்குத்தான் ஒண்ணும் தெரியாது உனக்கு எல்லா கதையும் சொல்லி கூட அப்புறம் என்ன தெரியுதுன்னு உனக்கு சொல்லணும் அதாவது நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்த கூடாது அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது ஆனால் நமக்குன்னு ஒரு துன்பங்கள் வரும்போது நம்ம வந்து அவங்கள தண்டிக்காமல் தண்டிக்கிற மாதிரி நம்மளுடைய குடத்தை காட்டி அவங்கள வந்து பயமுறுத்தோம் இப்போ ரொம்ப பெருசாக ஏன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன் இப்போ வீட்டில் குழந்தைகளே இருக்குது அதுகளை போட்டு அடித்து துன்புறுத்தி படி சாப்பிடு ஏந்திரின்னு போட்டு அதில் அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா நிலை வெறுத்து போய் என் நடந்த அப்பா எப்போ பார்த்தாலும் அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு அம்மா நிலைய எதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பான் வந்து பிள்ளைகளை வந்து அடிக்கிறது திட்டுறது மாதிரி இல்லாமல் அதுளை வந்து ஒரு பயமுறுத்தி வச்சுக்கணும் ஆஹா அப்போ அடிச்சிருவார் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு பயந்துகிட்டே அந்த வேலையை பார்க்கணுமே தவிர அதில் போட்டு அடிக்கக்கூடாது இப்போ வாத்தியார் இருக்கிறாரு பயன் படிக்க மாட்டேங்கிறான்னா அவனை அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த பையனுக்கு வாத்தியார்னால வெறுப்பாக போயிடும் அதனால் வாத்தியார்கள் என்ன பண்ணணும் பிள்ளைகள வந்து அடிக்காமல் அவரை கண்டாலே பயப்படுற மாதிரி ஒரு சில வாத்தியார்கள் வந்தாலே வயலுக்கு பார்த்தா அப்படி பயந்து போய் கடைக்கடன் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தணுமே தவிர அவங்கள வந்து தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்ல புரியுதாடா அப்பகுட்டி சூப்பரா இருக்குமாமா அந்த கதை நல்ல நல்ல ஒரு விஷயமாவும் இருக்குமாமா ஆனா அப்படி இருந்த நல்லா இருக்கும் சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது அடிக்காம விட்டாலும் சனங்க ஏமாத்தி விட்டு போயிடுறாங்க இது நல்லா இருக்குமாமா அந்த கதை அதாவது இதை வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பாடமா வச்சுக்கோ அதாவது யாரும் எப்படி எப்படி நம்ம நடத்தணுமோ அப்படி நடத்தணும் அதுக்கு இது ஒரு கதை அவ்வளவுதான் சரிமாமா ரொம்ப நல்லாவும் பண்ணிய நல்லா சொல்லியிருக்கிறிய இந்த மாதிரி நல்ல ஒரு விவரமான கதையா இனிமேல் வரும்போது சொல்லுங்க மாமா சும்மா ஏன்னு தானேன்னு என்ன தேச்சு வந்து உளறிட்டு போகாமா சரிடா சரிடா என்னமோ இன்றைக்கி நல்ல கதையாக கிடச்சிச்சு சொன்னேன் உன் நண்பர்கள்டையும் கேளு இந்த கதை எப்படி இருக்குன்னு கேளு நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா ஏதாச்சும் ஒன்றும் சொல்லணும் சும்மா நீங்கள் நானும் கேட்டேன் அப்படி போயிடக்கூடாது ஓகேயா சரி மாமா என் நண்பர்கள்டையும் கேட்டு நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் மாமா சரி பார்த்து பார்த்தேன் நான் போயிட்டு வா ஸ்கூலுக்கு நேராச்சும் சீக்கிரம் கிளம்பு ஓடு ஓகே மாமா பை மாமா சரி போயிட்டு வாப்பா